அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்றுடைய தோல்வியின் அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறார் அவனுடைய தலைமையினர் ஏழு ஜடைகள் சிறப்பிக்கப்பட்டது அவனுடைய பலம் அவனை போய்விட்டது அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான் சின்சோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு நசரையர் நசரைய விரதத்துல ஏழு ஜடகள் இருக்கு அந்த முடிய வளர்த்து வளர்த்து வளர்த்து வளர்த்து இவன் பாத்தீங்கன்னா ஒரு சில இந்து சன்னியாசிகள் ஆண்கள் பெண்கள்லாம் மூட்டை போடுறதுக்கு அப்படியே முடிய வருஷ கணக்கா அப்படியே விட்டுருவாங்க அது என்ன ஆயிடும் ஜட மாதிரி ஆயிடும் அப்படியே கட்ட மாதிரி ஆயிடும் இதே மாதிரி சிம்சோன் அந்த ஏழு ஜட போடுறோம் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன பிரதிஷ்டின் பூர்ணத்தில் அவன் காணப்பட்டான் பழைய பாட்டில் நசரைய விரதம் அப்படிங்கிற ஒரு விரதம் இருந்துச்சு ஆண்களும் எடுக்கலாம் பெண்களும் எடுக்கலாம் அந்த பிரதிஷ்டை சில நேரங்களில் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு எடுக்கலாம் இல்லாவிட்டா வாழ்நாள் முழுசங்க எடுக்கலாம் நீங்கள் சகோதரர்களும் பிரதிஷ்ட பண்ணலாம் சகோதரிகளும் பிரதிஷ்ட பண்ணலாம் சிலர் சில காரியம் முடிகிற வரைக்கும் சில பிரதிஷ்ட பண்ணுவீங்க இந்த காரியம் ஆகிற வரைக்கும் நான் ஒரு நேரம் பாஸ்டிங் எடுக்கிறேன் இந்த காரியம் ஆகிற வரைக்கும் நான் முழங்கால நிற்பேன் இந்த காரியம் முடிகிற வரைக்கும் நான் ஒரு மணி நேரம் ஜபிப்பேன் இந்த காரியம் முடிகிற வரைக்கும் நான் ஒரு டைம் தான் சாப்பிடுவேன் அப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களா மனுஷனுக்கு ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு வச்சுட்டு இப்படி போராடுவாங்க ஒரு நேர சாப்பாடு இல்லாவிட்டா ஒரு நேரம் பாஸ்டிங் இல்லாவிட்டா பைபிள் ரீடிங் இல்ல காலையில ஒரு காமண் நேரம் கை வைத்துறது இரவுல கொஞ்ச நேரம் கை வைத்து ஜபிக்கிறது இப்படி அவங்க அவங்களுக்கு அறிவில் ஆவியானவர் என்னென்ன போதிக்கிறாரோ அதன்படி எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க பிரதிஷ்ட பண்றாங்க ஆனா நசைய விரதத்துல ரெண்டு பகுதி இருக்கு கொஞ்ச நாள் பண்ணணும்னா பண்ணலாம் கொஞ்ச நாள் பண்ணிட்டு முடியும் போது மொட்டை அடிச்சிடலாம் நம்மளே மொட்டை அடிச்சிடலாம் ஆனா எடை அந்த பிரதிஷ்டின் காலம் முடிகிறதுக்கு முன்னால பண்ண அது என்னது வேஸ்ட் வீண் சென்ற நாட்கள் விருதாவாக போய்விடும் இப்ப நீங்க பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா என்று எண்ணப்பட்டார் ஆனா நசரேயன் கிடையாது நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கும் நசரன் ஆகிய இயேசுவை தேவன் அப்படித்தான அதனால அவர் நசரையை வருவதற்கு உட்பட்டவர் சொல்லிடக்கூடாது அவர் நாசரியத்தில் இருந்தபடினால் அவருக்கு என்ன பெயர் வந்தது தெரியுமா இந்த வசனம் நாசரியத்தில் இருந்து வந்ததுனால அவருக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க அவர் நசரேன் என்று எண்ணப்பட்டார் வந்து வாசம் பண்ணினான் என்னப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுனால அவருக்கு பெயர் நசரேனே தவிர விரதத்தின்படி அவர் யார் அல்ல நசரேயன் அல்ல பைபிள்ல எத்தனை பேர் நசரேயர்கள் சொல்லுங்க பாப்போம் யாரெல்லாம் நசரேயன் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்களா பைபிள்ல யாரெல்லாம் நெசரையர்களா இருந்திருக்கிறாங்க பெயரளவில் பெயரோட சிம்சோன் ஒரு நெசரையன் ஆனா அது அவன் அதை என்ன செஞ்சிட்டான் நஷ்டப்படுத்திட்டான் சிம்சோனுடைய நெசரைய விரதங்கிறது வாழ்நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது பார்ட் டைம் அல்ல ஃபுல் எப்ப நீ பைபிளை தூக்கிட்டு அனசான எடுத்துட்டியோ அணையில இருந்து சாகர் வரைக்கும் நீ யாரு ஒரு நசரையன் கொஞ்ச காலத்துக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் ஒரு அக்கா இருக்கிற வரைக்கும் ஒரு அக்கா அந்த ஏரியாவில் விசிட்டிங்ல இருக்கிற வரைக்கும் அப்படியே இவங்க ஊழியக்காரங்க மாதிரியே சுத்துவாங்க அதுக்கு பிறகு அப்படியே விசுவாசியோட மோசமா அவிசுவாசி மாதிரி ஆயிடுவாங்க ஒரு பாஸ்டர் இருக்கிற காலத்துல அப்படியே முன்னுக்கு முன்னுக்கு முன்னுக்கு முன்னுக்கு வருவாங்க அடுத்த பாஸ்டர் வந்தா இவன் பின்னுக்கு பின்னுக்கு பின்னுக்கு போய்கிட்டே இருப்பான் அப்படியல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து சீசன் லைஃப்பும் கிடையாது பார்ட் டைம் லைஃபும் கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட லைஃபு நியாயாதிபதிகள் பதிமூன்று 5 நீ கட்பன் தரித்து ஒரு குமாரனை அவன் தலையின் கத்தி படலாக எப்ப நீ மறுபடி பிறந்தையோ என்னைக்கு நீ மனம் திரும்பி மறுபடி பிறந்தாயோ என்றைக்கு நீ எடுத்து மறுபடி பிறந்தாயோ என்றைக்கு அபிஷேகம் பெற்று ஆவியில பிறந்தாயோ அதோடு நீ அதுல இருந்து நீ யாரு ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவண்டிய ராஜ்யத்தை காண என்னைக்கு மனம் திரும்பி மறுபடி பிறக்குறீங்களோ அதுல நீ சாகும் வரை நீ யாரு நாம் ஒரு நசரேயர்கள் இந்த நசரேய விரதத்தை திம்சோன் ஒரு டிரிப்பு உடச்சிட்டான் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவனுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு திரும்ப வந்த பிரதிஷ்டையில் அவன் வளர்ந்தான் அந்த பிரதிஷ்டில தான் சேத்தான் அதனாலதான் பதினோராம் அதிகாரத்துல விசுவாச வீரர் பட்டியல யாரும் நஷ்டமடைந்த நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி இரண்டு அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு அதுதான் அவனுடைய ஆண்டோடைய இறக்கம் மொட்டை அடிச்சது மாதிரியே போய் ஓட்டத்தை தோல்வியில முடியாம மறுபடியும் அவனுக்கு அதனாலதான் மறுபடியும் அசைத்து ஒரு பெரிய ரட்சிப்பின் வேலையை அவன் செய்கிறான் அதனால அதனாலதான் எவ்வளோ பதினொன்றுல அவன் விசுவாச வீரர் பட்டியலில் திரும்ப வந்துட்டான் இதே போல பிரதிஷ்டையை கடைசி வரை காத்துக்கொண்ட ரெண்டு பேர் இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆள் இருக்காரு புதிய பாட்டில் ஒரு ஆள் இருக்கிறார் பழையற்பாட்டில் இந்த நசரைய விரதத்தை கடைசி வரை காத்துக்கொண்ட ஒரு மனுஷன் சாமுவேல் அவன் ஒரு நசரையன் ஒன்னு சாமுவேல் ஒன்று இருபத்தி எட்டு அவன் கத்தருக்கு என்று கேட்கப்பட்ட ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் நாளெல்லாம் அவன் யாருக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டவன் கர்த்தர்க்கென்றே அவனை என்ன செய்கிறேன் ஒப்புக் இன்னும் சரியா சொன்னால் பதினோரா வசனம் ஒன்னு ஒன்னு சாமுவேல் ஒன்று பதினொன்று அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான் அவன் தலையின் மேலே எது படாது சவரகன் கத்தி சாகரவரைக்கு படாது நான் அவனை ஒப்பு எனக்கு ஒரு ஆம்பள பிள்ளையை கொடுத்தா இதுதான் நம்முடைய ஜபமா இருக்கணும் அந்த வரையும் எனக்கு ஒரு ஜெய ஜீவியன் தந்தா சாகிற வரைக்கும் அந்த ஜெய ஜீவத்தை நான் நினைச்சிய மாட்டேன் தோல்வி அடைய விடவே மாட்டேன் அந்த பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்த விடவே மாட்டேன் இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜனங்களுடைய வாஞ்சையும் விண்ணப்பமும் ஜபமும் தாகமுமாக இருக்க வேண்டும் சின்சோன் விழுந்தான் திரும்ப எழுந்தான் ஆனா சாமுவேல் விளவும் இல்லை எளவும் இல்லை அதுலயே ஸ்டெடியா பைனல் வரைக்கும் எஞ்சா போனான் இது பழைய பாட்டில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புதிய பாட்டில் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு மனுஷன் பிரதேச இருந்தான் ஒன்னு பதினைந்து அவன் கருத்திற்கு முன்பாக பெரியவனாயிருப்பான் திராட்சரசமும் மதுவும் குடியான் திராட்சரசமும் மதுவும் குடியான் இது நசரைய விரதத்தினுடைய முதல் பாட்சு எப்படி சவரன் கத்தி அவன் தலையில படக்கூடாதோ அதே போல ஒரு நசரேன்னு எதுவும் குடிக்கக்கூடாது ராட்சரசமும் குடிக்கக்கூடாது மதுவும் குடிக்கக்கூடாது இப்படிதான் பிரதிஷ்டை கத்தர் எதிர்பார்த்தார் நம்முடைய நசரைய விரதங்கள் எப்படி இருக்கிறது நசரைய விரதத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் வந்து ஷைன் பண்ணும் ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசியனுடைய பிரகாசம் என்பது எதுலதான் இருக்கு வல்லமை எங்க தான் இருக்கு பிரதிஷ்டையில் தான் இருக்கு அந்த சவரகன் கத்தி பட்ட உடனே அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கிற்று அப்போ நம்முடைய பலன் நமக்கு ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுடைய பலன் எதுக்குள்ளதான் இருக்கு அவன் அவனுடைய பிரதிஷ்டையில் தான் இருக்கு புலம்பல் நான்காம் அதிகாரம் ஏழாம் அவர்களுடைய பார்க்கலும் சுத்தமும் பாலை பார்க்கலும் வெண்மையும் பவளத்தை பார்க்கலாம் சிவப்பும் இந்திர நீளத்தை பார்க்கலும் மேனியுமாயிருந்தார்கள் நசரையன் எப்படிப்பட்டவன் உறைந்த மலையை பார்க்கலும் சுத்தம் உள்ளவன் பிரதிஷ்டை உனைய பரிசுத்தவனாய் மாத்திர உன்னுடைய பிரதிஷ்டை உன்னை வெண்மையாய் மாற்றும் ஜெய ஜீவியமாய் மாற்றும் உன்னுடைய பிரதிஷ்டை உனக்கு ஒரு மீட்பாய் மாறும் உன்னுடைய பிரதிஷ்டை உன்னுடைய சரீரத்தை மீட்க உதவி செய்யும் விலையற பெற்ற ஒரு ஆளா மாத்திரும் அதனாலதான் நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்க உடன்படிக்கை பண்ணுங்க பொறுத்தனை பண்ணுங்க நேத்திக்கடன் பண்ணுங்க தீர்மானம் எடுங்க ஒரு முடிவு எடுங்க இப்படிலாம் நாங்க சொல்றதுக்கு காரணம் அதுதான் நீ எவ்வளவு பிரதிஷ்டை பண்றியோ அவ்வளவுக்கு நீ ஷைன் பண்ணுவ அதை நீங்க கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் இன்றைய நிலவரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேகர் நசரேயர்களை தீட்டுப்படுத்துகிறார்கள் இல்லாவிட்டால் நசரையர்கள் தங்களை தீட்டுப்படுத்துகிறார்கள் ஆவிக்குரிய ஜீவி வந்துட்ட பிறகு யாரும் உங்களை தீட்டுப்படுத்த நீங்க விட கூடாது நீங்களும் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாது பதினொன்று பனிரெண்டு உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரீயராகவும் எலும்பு பண்ணினேன் இஸ்ரவேல் புத்திரரே இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார் நீங்களோ நசரையருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்க தரிசிகளை நோக்கி நசரையர்களுக்கு எதை கொடுத்துட்டீங்க திராட்சரசம் குடிக்க கொடுத்துட்டீங்க அநேகருடைய பிரதிஷ்டை நஷ்டப்படுத்துற ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கு அப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படியா அப்படியா இதுவா அதுவா என்னத்தையாவது சொல்லி மத்தவனை குழப்பிக்கிட்டே இருக்கிற ஒரு டீம் இருக்கு சரி அப்படி நஷ்டப்பட்டு இருந்தா நீங்கள் உங்களுடைய கடந்த காலங்கள் வீண் அப்படிங்கறத உணர்ந்து அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து ஒரு வருஷத்து ஆற்றுக்கூட்டியை குற்ற பலியாக கொண்டு வர கடவன் அவனுடைய நசேய விரதம் தீட்டுப்பட்டதனால் விருதாவாகும் சென்ற நாட்கள் வெதா அப்போ நம்ம வந்து எப்ப பிரதிஷ்டையை உடைக்கிறோமோ அந்த பிரதிஷ்டை கொஞ்ச நாள் குடந்து காத்து கிடந்த அதெல்லாம் என்னது வீணா போயிடுது தயவுசெய்து அப்படி ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது பத்து வருஷம் இந்த பாதையில இருந்துட்டு நஷ்டப்பட்டுனா என்ன பிரயோஜனம் இந்த ஒரு சில ஓடுவாங்க ஓடுவாங்க ஓடுவாங்க ஓடுவாங்க ஓடுவாங்க கடைசி வரும்போது பொத்துன்னு மயங்கி விழுந்துருவான் அப்போ அவன் அவ்வளவு நாள் பயிற்சி எடுத்தது இப்ப இவ்வளவு பிரயாசப்பட்டு ஓடுனது எல்லாமே என்னது அவ்வளவு அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கும் போதே தெளிவா எடுத்து வைக்கணும் இன்னைக்கு ஞானசானம் எடுக்கிறோம் அப்படின்னா சாகுற வரைக்கும் இந்த பாதையில நம்ம ஓடுறதுக்கு நம்ம ரெடி ஆயிடணும் இல்லைன்னா எடுக்க கூடாது ஞானசானம் எடுத்துட்ட பிறகு கோயிலுக்கு வராம ராபோஜன் எடுக்காம தேவ வராம ஊழியங்களுக்கு வராம நல்லது கெட்டதுக்கு நிக்காம ஆதனைக்கு போகாம பைபிஷெடிக்கு போகாம பைபிஷ காத்திருக்கூடத்துக்கு போகாம அப்படிலாம் போனா அது வேஸ்ட் அதை சும்மாவே இருந்துட்டு இருந்துட்டு போயிடலாம் அப்படி இருக்க கூடாது ஒன்று நீ அனலாயிரு இல்லாவிட்டா எப்படி குளிராயிரு சரி இங்க நம்ம சொல்லி இந்த சிம்சோன் வருஷ கணக்கா இந்த பிரதிஷ்டையில இருந்து கடைசியில் பார்த்தா அந்த பெண் அவனை ஒரு இவன வெட்டியான கூட்டு வந்து எதை எடுத்துட்டா ஏழு ஜடையும் ஒரு ஜட இல்ல ஏழு ஜடையும் போயிடுச்சு இதை எதை காண்பிக்கிறது ஏழு ஜடைகள் என்னாகமோ ஆராதிகாரம் மூணாவசனம் அப்படிப்பட்டவன் திராட்சரசையும் மதுபானத்தையும் விலக்க இது வந்து முதல் ரெண்டு ஜடை ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கணும் முதல் ஜடை வந்து திராட்சரம் யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் பல்லோகத்திலிருந்து சொன்ன அவனை குறித்து சொன்ன வார்த்தை அவன் திராட்சரசமும் மதுவும் குடியான் அதுதான் அவனுடைய பிரதிஷ்ட நசரையனுடைய ஒரு பஸ்ட் பார்ட் யோசிச்சு பாருங்க திராட்சரசம் திராட்சரசம்னா நம்ம ராபோஜனத்தில் குடிக்கிறம அது அல்ல டாஸ்மாக போறீங்களே அது இல்ல விட்டா கேன்டீன்ல வாங்கிட்டு வரீங்களே அது இல்ல பட்ட லோக்கல் பாஷை இப்படி ஏதாவது பழக்க வழக்கங்கள் இருக்கா ஒரு பையன் அன்னைக்கு வந்து சொன்னான் எங்க அம்மாவும் குடிப்பாங்க எங்க அப்பாவும் குடிப்பாங்கன்னா அது எங்க கிராமத்து பழக்கம் நல்லது ஒரு அடக்காரா அன்னைக்கு பிரசங்கம் பண்ண சொன்னாங்க நான் பிரசங்கம் பண்ணேன் பிரசங்க முடிஞ்ச சரி பாடி எடுக்கலாம் பா அப்படின்னா இல்ல இல்ல அவங்க அம்மா அப்பா வரட்டும் அப்படின்னா அம்மா அப்பா வரட்டுமா நான் இப்போ வரும்போது பாத்தனே இல்ல பிள்ளை இறந்த துக்கத்துல ரெண்டு பேரும் சாராய கடைக்கு போயிருக்காங்க தண்டையார்பேட்டையில் சென்னையில தண்டையார்பேட்டையில அந்த அது இடம் பேரு நான் தான் பிரசங்கம் பண்ணேன் ரெண்டும் ஒரு கை வருது ரிச்சால வர்றாங்க அப்படி புருஷன் மனைவி பிடிச்சிக்கிறாரு மனைவி புருஷனை பிடிச்சிது ரெண்டு பேரும் விழுந்துடக்கூடாது பிள்ளை இறந்துருச்சான் துக்கத்துல யார் ரெண்டு பேரும் நினைச்சாங்க பிரசங்க கேட்காம எது போய் அடிச்சுட்டு வருதுங்க சரி என்ன பண்றது வர்ற வரைக்கும் உட்கார்ந்துருந்தேன் ரெண்டும் தள்ளாடிட்டு வயசானு கே எப்படி இருக்கும் அந்த குடும்பம் தண்ணி அடி திராட்சரசம் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன நீதிமொழிகள் இருபது ஒன்று திராட்சரம் பரியாசம் செய்யும் திராட்சரம் பரியாசம் செய்யும் பரியாசம் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து ஆவியில ஏதாவது இது மட்டும் பரியாசம் அல்ல நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் பரியாசம் சொன்ன உடனே நம்ம என்னோம் பள்ள கட்டுறது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறது ஏ அங்க அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏழு வீட்டுக்கு கேக்குற மாதிரி சிரிப்போம் இது பரியாசத்தினுடைய ஒரு போஷன் இது ஒரு பாட் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு அகங்காரமும் இடும்பும் அகங்காரம் இடும்பு மத்தவன் பாருங்க அவனுக்கு என்ன பேரு பரியாசக்காரன் அகங்காரம் திமுரு பிடிச்சி அலையறாம் பாருங்க அதுக்கு பேரு என்னது பரியாசு ஒரு பேரு பைபிள் விளக்கம் கொடுக்கும் நம்முடைய நிலவரம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் பரியாசம் இந்த ஜட இது ஒரு பிரதிஷ்டை நீ பரியாசம் பண்ணிட்டீன்னா ஜடை எது போயிடும் முதல் ஜடை நஷ்டம் உன் பிரதிஷ்டில பஸ்ட் பார்ட் அவுட் அதனாலதான் நம்முடைய விசுவாசிகள் இந்த நாட்கள்ல இந்த பரியாசம் பண்றது இதெல்லாம் வரக்கூடாது பரியாசம் பண்ணால் என்ன அவங்க தெரியுமா நம்முடைய கட்டுகள் பலத்து போகும்னு பைபிள் சொல்லுகிறது பரியாசம் பண்ணுகிறதுனால் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடின்னு ஏசாயால ஒரு வசனம் உண்டு அப்ப நாம பரியாசம் பண்ணி நம்முடைய இருபத்தி எட்டு இருபத்தி நினைக்கிறேன் அரசியல் ஏசாயா உங்கள் கட்டுகள் பரியாசம் வளர்த்து போகாதம் பண்ணாது இதுக்கு ரொம்ப ஆழம் இருக்கு நம்ம அவ்வளவு தூரம் போவே சிம்பிளாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியே நீ பாட்டிக்கலாம் அது ஒரு சப்ஜெக்ட் அதுக்கு ஒன்றரை நேரம் பேசணும் பரியாசத்தை ரொம்ப து இரண்டாவது ஜ எனது திராட்சரசமும் மதுபானமும் குடியான் மதுபானம் நீதிமொழிகள் இருவது ஒன்னிலேயே வாசிக்கும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல மதுபானம் அமளி பண்ணும் அமளி பண்ற ஜீவியம் இது நமக்கு இரண்டாவது ஜட இதை நஷ்டப்படுத்தும் நமக்குள்ள மதுபானம் பண்ணுவது ராஜாக்களுக்கு தகுதியுள்ளது அல்ல திராட்சரசம் குடிப்பது மதுபானம் குடிப்பதெல்லாம் யாருக்கு தகுதியுள்ளவைகள் அல்ல இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவனுக்கு தகுதியுள்ளவைகள் அல்ல நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று மூன்று ராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்லது நியாயத்தையும் புரட்டுவார்கள் மதுபானம் மதுபானம் குடிக்கிற பழக்கம் வெள்ளத்தின் பிரகாரம் தப்பு மதுபானம் என்று சொல்லுகிறது நம்முடைய ஜீவி நஷ்டப்படுத்துகிறது குடி அழகா எழுதி போட்டுருக்கிறான் அது வாங்கி குடிக்கும் போது அந்த எழுதினத பார்க்கறதுக்காக பாக்குறான் நம்ம இல்ல அதை யார் ஒரு சின்ன இது இருக்கும் இங்க நான் பார்க்கும் பொழுது முதல் சடை திராட்சரசம் குடிச்சுட்டா நஷ்டம் ஆயிடும் பரியாசம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா முதல் லைஃப் முடிஞ்சிருச்சு முதல் ஜடை முடிஞ்சிடுச்சு மதுபானம் பண்ணிட்டீங்கன்னா அமளி பண்ணிடுவீங்க ஒரு சில எல்லாம் பாருங்க என்னெல்லாமோ பண்ணிடுவாங்க ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும் நான் சமீபத்தில் பேப்பர்ல பார்த்தேன் போன வர மாத்த அரை அணா அனா வந்து இப்ப கிடையாதுல கிடையாதுல அரை அனாவுக்காக ரெண்டு நாடுகளுக்கு சண்டனை நடந்துச்சான் படிச்சீங்களா நாப்பத்தி நாலு வருஷம் சண்ட எத்தனை வருஷம் நாப்பலந்துகிட்டு கடைசியில பிரான்ஸ் அந்த நாட பிடிச்சுக்கிச்சு இப்ப இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் எத்தனை பைசாவுக்கு நடந்துச்சே அரையானா அதே மாதிரி வீட்டுல நீங்க சில சண்டைகள்லாம் பாத்தீங்கன்னா உப்பு இருக்காது புளிப்பு இருக்காது உரப்பு இருக்காது சின்ன பிரச்சனையா இருக்கும் இவங்க வந்த போது அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க இவங்க வந்த போது அந்த பொருள் கீழ கடந்திருக்கும் அதுக்கு ஒரு வாக்குவாதம் அதுக்கு ஒரு சண்டை முத்தி இவன் வீட்டை பேசி அவன் வீட்டை பேசி எங்கயோ போயிடும் எழுத்துட்டு போயிடும் ஸ்டார்டிங் தேடி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது தயவு செய்து அமளி பண்ணுகிற சுவாபங்கள் நமக்குள்ள இருந்தா நம்முடைய பிரதிஷ்டை நஷ்டமாகும் பிரியாசம் பண்ணுகிற சுவாபம் இருந்தா நம்முடைய பிரதிஷ்டை நஷ்டமாகும் மூன்றாவதாக ஐந்தாவசனம் என்னகமோ ஆறு அஞ்சு அவன் அசுர காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையில் மேல் படலாகாது சவரகன் கத்தி படவே கூடாது உன்னுடைய ஜீவியத்தில் வளர்ச்சி இருக்கணும் உன்னுடைய ஜீவியத்தில் இழப்புகள் வரவே கூடாது சவரகன் கத்திங்கிறது உன்னுடைய பிரதிஷ்டை நீ எப்பவும் எந்த சூழ்நிலையில நஷ்டப்படுத்தவே கூடாது என்ன வந்தாலும் அப்படியே நீ நிக்கணும் பிள்ளையா இருந்தாலும் சரி பெற்றோர்களா இருந்தாலும் சரி சொந்தங்கள் மத்தியிலேயோ வேலைக்காரங்க மத்தியிலோ நண்பர்கள் மத்தியிலோ அரசு மத்தியிலோ எங்கன்னாலும் சரி உன்னுடைய பிரதிஷ்டையில அப்படியே நீ ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணும் உன்னுடைய பிரதிஷ்டையை ஒருபோது நீ நினைச்ச கூடாது சவரகன் கத்தி உன் தலையில நினச்சிய கூடாது படக்கூடாது உன் தலை யாரு நீ தலையில்லை நமக்கு தலை யாரு கிறிஸ்து நம்ம தலை கிடையாது நம்ம சரீரம்தான் அவர் நம்முடைய தலை அவர்தான் பரிசுத்தமானவர் உன்னுடைய பரிசுத்தம் உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய மேன்மை இதெல்லாம் கத்தி பற்றவே கூடாது பைபிள் சொல்லுகிறது என்னுடைய மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அவமாக்குவதை பார்க்கலும் நான் சாகிறது நலமா இருக்கும் அதனால இதுல இருந்து நம்ம என்ன விளங்கி கொள்றோம் சவரகன் கத்தி தலையில படக்கூடாது தலையாகிய கிறிஸ்து அவர்தான் நம்முடைய ஜீவன் கிறிஸ்தவம் கிறிஸ்து நஷ்டப்படுற அளவுல நம்முடைய வாழ்க்கையில இடம் கூடாது இது மூணாவது ஜடை நான்காவது அதே வசம் அஞ்சாவது அவன் கருத்துக்கன்று விரதம் காக்கும் நிலை நிறைவேறும் அளவும் பரிசுத்தாயிருந்த விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் அவன் எப்படி இருக்கணும் பரிசுத்தது ஜட பரிசுத்தம் என்பது இந்த பாதையினுடைய முக்கியமான ஒரு அனுபவம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை ஒருத்தம் கூட தரிசிக்க முடியாது யார அந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப ஷார்ப்பான ஒரு வார்த்தை ஒருவனும் சிங்களூர்ல வந்துருச்சு ஒருத்தம் கூட அங்க கால் வைக்க முடியாது பரிசுத்தன் தான் ஏனென்றால் தெய்வன் நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தார் உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தர இருக்கிற அப்படின்னா உங்க நடக்குகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தரார் தன்னுடைய விரதம் காக்கும் காலம் வரையும் நிறைவேறும் காலம் வரைக்கும் அவன் பரிசுத்தனாய் நிக்கணும் பேச்சில பார்வையில எண்ணங்கள்ல நினைவுல தோற்ற உணர்வுல வாஞ்சையில விருப்பத்துல சிரிப்புல உட்கார்றதுல எலும்புறதுல உடுத்துறதுல சாப்பிட்றதுல பழக்க வழக்கங்கள்ல பாக்கிறதுல எல்லாத்திலயும் பரிசுத்தமா இருக்கணும் மனுஷர் காண்கிறது மாத்திரம் அல்ல தேவன் காண்கிற விதங்களிலும் நம்ம பரிசுத்தத்தை கொண்டு வரணும் அவன் தன் விரத நாட்கள் நிறைவேறும் நமக்கு விரத நாட்கள் எப்ப நிறைவேறது நம்ம வாழ்நாளெல்லாம் இந்த பிரதிஷ்டைக்கு உட்பட்டவர்கள் அப்ப நம்ம என்ன செஞ்சாகணும் அதை நம்ம கடைசி வரைக்கும் கடைபிடிச்சுதான் ஆகணும் பரிசுத்த நஷ்டப்படுத்திட்டா கத்தர் ஒன்னே நேசிக்கிறாரா இல்லையோ அவர் எதை நேசிக்கிறாரு கத்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா குளச்சலாக்கி விட்டதே மல்கியாவா சகரியவா மலியா ரெண்டு பதினொன்னு யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்ரேலிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது கர்த்தர் பரிசுத்த குலைச்சலாக்கி கர்த்தர் அதைத்தான் அந்த பரிசுத்தில நீங்க நிக்கணும் உன பார்த்தா நீ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தால வந்தாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது இந்த சகோதரிய நம்ம ரோட்டுக்கே வரா நம்ம வீட்டுக்கே வரான் அவசியம் இல்லாம என்னதுக்கு ஜெபத்துக்கு புரிஞ்சுக்கலாம் பரிசுத்த ரொம்ப முக்கியமான கூப்டடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் சொல்றார் அப்படி ஒரு லைஃப் அவங்களுக்கு இருந்துச்சு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போகிற ரெண்டு ராஜாக்கள் நாலு ஒன்பது அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி என்று காண்கிறேன் போது எழும்பும் போது படுக்கும்போது தங்கும் போது பார்க்கும் போது சாப்பிடும்போது வச்சிருந்தான்னு சொல்ற நம்ம மிஷன்ல அப்படி ஒரு ஆள் இருந்தாரு இறந்துட்டாரு பாடங்கள் பனிரெண்டாம் வசன அவன் தன் வேலைக்காரனாகி கே ஆசை நோக்கி இந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான் அவளை அழைத்துக் கொண்டு வந்தான் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள் அவன் கே பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவனிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள் அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கே அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான் அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான் அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசிற்படுகிறேன் என்றாள் அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பா என்றான் பாருங்க நீங்க இந்த கான்வர்சேஷன் நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவளை அழைத்துக் கொண்டு வாங்குறான் வந்த அவ நிக்கிறா உடனே என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி இருக்கீங்க நம்மள மாதிரி படபட படபடந்து சிரிச்சுக்கிட்டு போய் நின்னு பேசல உட்காருங்கன்னு பேசல யார்கிட்ட பேசுறான் யார்ட்ட பேசுறான் தன்னுடைய அசிஸ்டண்ட்ட கேட்கிறான் அவளுக்கு என்ன பிரச்சனை என்ன தேவை ராஜாட்ட பேசணுமா சேனாதிபதி பேசணுமா இல்லை வேற ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கா நம்மளை நல்லா கவனிக்கிறாள் நம்ம வரும்போது எல்லாம் ஊழியத்தை நிமித்தம் நம்மளை இவ்வளவு ஒரு தாய் போல செய்யறாள் அவளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யார வச்சுக்கிட்டு தான் கேட்கறான் அவளை வச்சிட்டு தான் இவன் கேக்குறான் உடனே அவ கொஞ்சம் முந்திரி கொட்டா படக்குன்னு உள்ள வந்துட்டு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்பி சாம் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா விவாகமாக்கி தான் ஊழியத்துக்கு வந்தவர் ஒரு ஆள் மூஞ்சி பார்த்து பேசின மாதிரி நீங்க யாராவது காசு கொடுத்தா கூட பேச மாட்டாரு நீங்க போனாலுமே குஞ்சுக்கிட்டு பேசுவாரு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதே போலதான் பாசிஸ்ட் மேக்சிமம் அப்படியே கண்ணு அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி உருண்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை கொண்டு நிச்சயமாட்டாரு நிப்பாட்டி ஒரு ஆளை பார்த்து பேச மாட்டாங்க அதனாலதான் அவங்க எல்லாம் செயின் தென்று அழைக்கப்பட்டாரு பரிசுத்தவன் நம்ம ஆளுங்க பார்த்தாலே ஒரு விசுவாசி ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான் வர வேண்டாங்க எப்படி இருக்கும் எனக்கு சொல்லக்கூடாது ஒரு ஆள் லெட்டர் போட்டான் இந்த ஆளை ஏரியா பிரேயர் எடுக்க விடாதிருங்கள் நீங்கள் எடுக்க விட்டு அவனை பாவியாய் மாற்றாதிருங்கள் எப்படி எடுக்க விடாத எடுக்க விட்டு அந்த ஆள் யாரா மாறிடுவான் பாவியா மாறிடுவானா சரி நீயாவது பரிசுத்தான லெட்டர் போட்டாலு அவன் பாவியா போறான் எப்படி போறான் யோசிச்சு பாரு பரிசுத்தனாய் நசரையனாய் இருக்கிறவன் எப்படி இருக்கணும் அந்த காலம் நிறைவேறும் வரை நமக்குதான் காலம் எப்ப தான் நிறைவேறும் சொல்லுங்க ரெண்டு வருஷமா எத்தனை வருஷம் சாகும் வரை இல்ல எக்காலம் வரை அதுலாம் வெளிப்படுத்தல் ரெண்டு பத்து நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருடாக சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியம் உண்மையாக இருக்க வேண்டியம் மரண பரியந்தம் வசன அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரை தம்மை கீழ்பிடிந்தவராகி தாழ்த்தி அவர் பூரணப்பட்டார் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் பரிசுத்தனா இருக்கணும் நாலாவது ஐந்தாவது அவன் கட் தன் தலைமயிரை வளரவிட கடவுஷ்ட வளர்ந்துகிட்டே இருக்கணும் சத்தியத்தில் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படி ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க கூடாது கிருபையில் வளர்ந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி உண்டாகிட்டே நீங்க பாரு மனுஷனுக்கு தலைமுடி வளர்ந்துகிட்டே இருக்கும் செத்துட்ட பிறகு என்ன செய்யாது வளருதா வளருமா வளராது வளராது அது நீ ஆவிக்கரிய ஜீவி தோற்று போனாதான் உனக்கு வளர்ச்சி இருக்காது உனக்குள்ள ஜீவன் இருந்தா நிச்சயம் வளர்ச்சி இருக்கும் அவன் தன் தலைமையறை வளர விடணும் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நமக்குள்ள வளரணும் நாம் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல ஞானபாலின் மேல் வசனத்தில் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாயிருங்கள் வளரணும் ஒன்னு ரெண்டு பேத மூணு பதினெட்டு நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் எதுல வளரணும் ஏசு கிறிஸ்துவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் ஒவ்வொரு நாளும் சாகுற வரைக்கும் உன் தலைமையு இருக்கணும் உனக்குள்ள மறுபடி உன்னுடைய பிரதிஷ்டைகள் வளர்ச்சி தான் அடையணுமே தவிர பிரதிஷ்டை கட் பண்ணக்கூடாது நின்ற கூடாது ஒவ்வொரு நாளும் நீங்க வளர்ச்சியில வரணும் பூரண புருஷராகும் வரை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வரும் வரை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னாகமம் பாயிண்ட் அவன் கருத்துக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது பிரேதம் தான் கிட்டே போயிடக்கூடாது சாவு மனமே வந்தடக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் தோல்வி அவனுக்கு வரக்கூடாது தோல்வி அடைஞ்சவன் பக்கத்திலயும் நிச்சயக்கூடாது போக கூடாது பிரேதையில் போகாது இயேசுவே சொல்ற மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா எப்படி இருக்கும் பிரமாணத்தை பாருங்க பிரேத தண்டையே போயிடக்கூடாது நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை பக்கமே போகக்கூடாது மறிச்சு போன அனுபவத்துக்கிட்டேயே போகக்கூடாது சரி அப்படி போகாம இருக்க முடியுமா இருக்கலாம் இருக்கணும் ஜீவமா இருக்கும் இதை மரணத்தை நிசைய முடியாது போக முடியாது அவன் தன் விரதம் நாட்கள் இருக்கும் வரை பிரேத தண்டையில் போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவேளை பிரண்ட் செத்து போயிடுவான் கிராமத்தில் ஒருத்தன் செத்து போயிடுவான் சபையில ஒருத்தன் செத்து போயிருவான் இஸ்ரேல் சபையில கோத்தரத்துல ஒருத்தன் செத்துருவான் போக கூடாதுதான் சொல்லுது பைபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரேதம் என்பது ஒன்று மரணம் மற்றொன்று தோல்வி மற்றொன்று பின்மாற்றம் பின்மாற்றக்காரங்களோடு உங்களுடைய ஐக்கியம் வைக்கக்கூடாது நீ அவங்கள போய் பார்க்கறது அவங்களோட பேசுறது அவங்க வீட்டுக்கு போகிறது போய் போய் போய் போய் போய் கொஞ்ச நாளில் அந்த உபதேசம் மண்டையில் நெஞ்சிடும் ஏறிடும் அதுக்கு பிறகு நீ அமைதியாக இருந்தாலும் கேள்வி கேட்பேன் நம்ம ஆளுகிட்ட இப்படி சொல்லியிருக்குல்ல அப்படி சொல்லியிருக்குல்ல அப்போ அது கரெக்டு தானே இதுவும் கரெக்டு தானே அப்படி பாருங்கள் இப்படி பாருங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி கொஞ்ச நாளில் இந்த பிரேதம் உன்னையே யாராக்கிறோம் பிரேதமாக்கிடும் சாவு வீட்டுக்கு போயிட்டு வரவாங்க பாருங்க அதை தொற்று கூட மாட்டாங்க ஆனா அவங்களுக்கே உள்ள உணர்வு வந்தவனே நெஞ்சிருவாங்க குளிச்சிருவாங்க துணிய துவச்சிருவாங்க நம்ம சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம தான் செத்து போன மாதிரி ஸ்மெல் அடிக்குது அடிக்கிற சென்ட்டுக்கும் பூவுக்கும் அப்படித்தான நானு ஊழியக்காரங்க எங்க சேர்த்தாலும் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் பட்டி துவக்கிடுவேன் அது வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியும் ஸ்மெல் அடிக்கும் யோசிச்சு பாருங்க பின்மாற்ற காரளோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது உபதேசத்தில் பின்மாறி போனவன் சத்தியத்தை விட்டு பின்மாறி போனவன் விசுவாசத்தை விட்டு பின்மாறி போனவன் ஊழியத்தை விட்டு பின்மாறி போனவன் அதுக்காக பார்த்தா மூஞ்ச வெட்டிக்கிட்டு படக் படக்குன்னு வெட்டிக்கிட்டு போகணுன்னு நான் சொல்லித்தரல ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ரைட் நல்லா இருக்கீங்களா நல்லா இப்ப சில ஊழியகாரங்களாம் உள்ள போயிட்டு திடீர்னு வருவான் வருவான் குடுத்துல போறதில்ல அங்கீகரிச்ச மாதிரி இருக்கும் அதனால மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கயா ரைட் சோத்தரா சோத்திரம் அவ்வளவுதான் வேற என்ன செய்ய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த கொஞ்சம் நல்லா அவன் கூட தான் போய் நிக்கணும் பைபிள் அப்படி சொல்லுது சோத்திரம் கூட பண்ணாதான் பைபிள் சொல்லுது நான் தான் சோத்திரமாவது பண்ணுங்கற ராசிங்க ஒருவன் உங்களிடத்தில் ஒன்பதாம் வசனமா கிறிஸ்துவ ஒன்பதாம் வசனமா என்ன சொல்லுங்க ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக் கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கரியும் பங்குள்ளவன் ஆகிறான் பைபிள் சொல்லுது இதுல நம்மளு என்ன செய்ய இந்த தசவ ஒரு ஏழு பேருக்கு பிரிச்சிடறான் காணிக்கைய பன்னெண்டு பேருக்கு பிரிச்சடுறான் பாவம் விவரம் தெரியாம நினைச்சாங்க தவறு செய்யறாங்க நாம் இப்படி செய்யக்கூடாது பிரேத தண்டையில் போகக்கூடாது பின்மாற்றக்காரங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்காக நான் சொன்ன மாதிரி சும்மா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவங்க பண்ணாங்கன்னா பண்ணுங்க இல்லைன்னா நீ பாட்டுக்கு ஒதுங்கி போய்கிட்டே இருத்தர் வந்தாரு நான் போய் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னாரு நல்லதுப்பா நல்லா செய் நீங்க உங்க சார்பில் ஒரு ஆம்பிளி பெயர் வாங்கிட்டாங்களா என்னது புதுசு அடுத்த டிராக்ல வருது மதுரில் இருந்து போனவன் பேர் சொன்ன உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஆள் நான் வந்த புதிதில் இருந்தவன் ஆனா நான் ஊழியம் அவர் சஃபாரி போட்டு சென்னையில வர்றாரு என்னன்னு கேட்டேன் நான் ஊழியம் நல்லது தம்பி செய்த தம்பி அவ்வளவு வேற ஒன்னும் ஜெய் தெரியாதுல்ல இது மட்டும் தானே ஜெய் தெரியும் என்ன ஒரு ஆம்பிளிப்பர் வாங்கிட்டாங்க என்னால் ஓவர் டேக் பண்ண முடியாது இந்த ஜனங்கள் கொடுத்த ரத்த கொண்டு போய் நான் உனக்கு எப்படி கொடுப்பேன் சாரி சாரி சாரி போயிட்டு ஹீவன் அவன் பாவம் பேப்பர் விற்று அதை வித்து இத வித்து கஷ்டப்பட்டு பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் வேலை செஞ்சு தூங்காம உபவாசம் போட்டு இவன் சம்பாதிச்சு இங்க கொண்டு வந்து எனக்கு தசன் கொடுத்தா நான் இதை வாங்கி ஓடி போனவனுக்கு ஆம்பிளி வாங்கி கொடுத்து சப கட்ட சொன்னா அந்த ஒரு எண்ணெயை குப்பையில கதாசிடுவார் தம்பி நீ போயிட்டு வாங்க தப்புத்தான் தப்புத்தான் நான் போயிட்டு வாங்க போட பிரேத அதான் சொன்னேன் பிரேதத்துக்கு விஷ் பண்ண பிரேதம் என்ன செய்யும் கை கொடுக்கும் அடுத்து அடுத்து கட்டி பிடிக்கும் முத்தங்குடுன்னு சொல்லுவோம் அதுக்குதான் வேண்டாங்கிற ஆகிலும் சகோதரனால் ஆகியும் சகோதரியினால் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது முதல்ல சொன்னது ஏதோ ஒரு பிரேதம் எங்கிட்ட கடந்துச்சு அதுகிட்ட போயிடக்கூடாது இப்ப இன்னும் டஃபா வருது ஒரு பாயிண்ட் என்னது மரணம் அடைந்த தன் தகப்பம்பிட்ட கிட்ட போயிடக்கூடாது சகோதரனோ சகோதரியோ சேர்த்து போனா கூட கிட்ட போக கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் உங்க சொந்தக்காரங்க ரெட்சிக்கப்படாதவங்க இருந்தா அவங்க சாவுக்கு போக கூடாது நினைக்கிறீங்களா அப்படி அல்ல அதனுடைய சரியான அர்த்தம் உன் தாயினாலும் உன் பிரதிஷ்ட நஷ்டப்படக்கூடாது உன் தகப்பனாலையோ உன் அண்ணன் தம்பினாலையோ அக்காவினாலோ அக்கா வீட்டு கல்யாணம் தங்க வீட்டு கல்யாணம் மரியாதையா போ தப்பே கிடையாது நீ போனும் அங்க போய் உன்னையே அந்த சாங்கியம் செய்ய சொல்லுவான் அதை செய்யாது அப்பதான் உள்ள விட மாட்டானே விடமாட்டான் உண்மைதான் நீ போ அதுக்கு ஏதாவது பணம் கேட்டா உன்னுடைய கடமைக்கு செய்ய வேண்டிய பணத்தை என்ன செய்ய செலுத்து அஞ்சு பிள்ளைங்க இருந்தா அஞ்சு பிள்ளைங்க நாலாயிரம் போட்டா நீயும் என்ன செய்ய நாலாயிரம் போட்டு செய் அதுக்காக நீ போய் அங்க பானை உடைக்கணும் பூணுள்ள போடணும் மொட்டையடிக்கணும்னா பிரதிஷ்ட மொட்டை ஆயிடும் முடிஞ்சு போவோம் உன்னுடைய பலன் போயிடும் உன்னுடைய மனசாட்சி கெட்டு போவோம் உன் தகப்பனுக்காகிலும் தாய்க்காகிலும் அந்த பிரேத தண்டையில் நீ போக கூடாது நீ இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நான் சொல்றது கரெக்டா தப்பா அது ஒரு சிலர்லாம் கிடையாது ஆஹா நான் எங்க வீட்டு சைட்ல எந்த பங்கும் போவதில்லை அன் அப்படின்னா வீட்டு சைட்ல எந்த பங்குக்கும் போக கூடாது யாரு பரிசுத்தவன் சொல்றாரு அது தப்பு நீட்டு சைட்ல உனக்கு போறதுக்கு அங்க வழி இல்லை அவளும் போக சொல்லக்கூடாது ரோட்டில் நீ பண்ற ஏடா ஓடத்துக்கு சத்திய மார்க்கும் தூஷிக்கப்படுது குடும்பத்தில் பிறந்திருக்க இடையில ரட்சிக்கப்பட்டிருக்கிற வந்திருக்க அவ்வளவுதான் உங்க வீட்டில் பக்கம் இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் இல்ல வேற சபைகளா இருக்கலாம் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கு மதங்களுக்கு ஒவ்வொரு ஆச்சாரங்கள் இருக்கு நீ அந்த இடத்துல போய் நிக்கணும் நிக்க வேண்டிய ஸ்தானத்தில் மட்டும் நில்ல மற்றபடி நீ ஒன்னும் செய்ய அவங்க என்ன சொன்னாலும் சரி நீ அதுல நின்று ஜெயிச்சுட்டு வெளியே வரணும் ஆனா நீ செய்ய வேண்டிய கடமைகளுக்கு என்ன இருக்கு என்னென்ன மரியாதை செலுத்தணுமோ அதெல்லாம் நீ போ பாக்குறது தப்பு இல்லை அழுகிறது தப்பு இல்லை தவறு கிடையாது ஆனா அங்க உள்ள அந்த மத சடங்காச்சாரங்களில் மட்டும் நீங்க என்ன செய்ய வேண்டாம் கலந்து கொள்ள வேண்டாம் அதனால குடும்பமா சேர்ந்து கோயில் கொடை பண்ணுகிறார்கள் நான் அதில் போகலாமா நம்மளுக்கு இப்படிதான் கேள்வி வரும் அதுக்கு நான் உன்னைய போத சொல்ல சாவை பத்தி தான் சொல்றேன் அதே மாதிரி கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு போகலாமா தம்பி கல்யாணத்துக்கு போகலாமா போறது தப்பில்ல நீ போனேயா உன்னால முடிஞ்ச ஏன்னா உன் வீட்டில் அவன் ஏதாவது நல்லது கெட்டது செஞ்சிருப்பான் நீ அதுக்கு காசை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்தானா சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேரு நீ அங்கே போய் தாம்புலம் தூக்கி கொண்டு நிற்காதே சரிதானா தாலி எடுத்து கையில் கொடுக்காதே அங்கே அரிசி எடுத்து தலையில் போடாத பூவை எடுத்து சொல்றது கரெக்டேதம் அந்த இடத்துல நீ போய் மாட்டிக்கிட்டேன்னா பிரேதத்தில் சிக்கிட்டே இருக்கும் நீ பாட்டுக்கு போ தப்பே கிடையாது ஒரு வசனத்தை கூடு அழகா அவன் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல இல்ல பைபிளை கூடு ஒரு அருமையான வசனத்தை கூடு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது அதுக்காக மூர்த்த நேரத்தில் நிற்கணும் அங்கே நிற்கணும்லைய போனியா நீ வந்தது அட்டன்ஸ் போட்டியா ரைட்டு முடிஞ்சுது சாப்பிட்டியா ஸ்தோத்திரம் நான் போயிட்டு விட்டுமா இல்லை ரொம்ப க்ளோஸு இருந்து என்னாவது வேலை செய்ய முடிஞ்சா செய் பந்தி பாய் போடு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருல்லாம் இதெல்லாம் போகாம வேஷமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் எங்கள் அன் இங்கே எங்கே எழுபி சாட்சி கத்தருக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அண்ணன் வீட்டில் கல்யாணம் நடந்தது பிரதிஷ்டி நிமித்தமாக நான் போகவில்லை இதெல்லாம் யாரையா கேட்டால் இதெல்லாம் என்ன சாட்சி சொல்லணும்னு தெரியாது சரியான பிரதிஷ்டையில் இருக்கணும் முந்தைய நாட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெளியே போய் கல்யாணம் கட்டிட்டானா விசுவாசிகள் போனாலே அவனுக்கு ராபோஜனம் கிடையாது அப்படித்தானே வெளிய போய் கல்யாணம் கேட்டா போனவனுக்கு அவ்வளவு என்னது ராபோஜனம் கிடையாது இப்போ அப்படி இல்லை அந்த பொண்ணும் அவ்வளோ எங்க வந்து ஜெயிச்சிட்டே போகுது வந்து ஜபிட்டு போகுது ஒரு அம்மா நீங்க தான் ஜபிக்கணும் என் பையனுக்கு ஏஜ் இல்லை கல்யாணம் சரி என்ன பண்றது ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொன்னா மொத்த பட்டுச்சலையும் நகையை தூக்கிட்டு வந்துருச்சு ஏட இது ஒரு விசுவாசி பையன் நம்ம சபைக்கு வரல புருஷனும் மனைவியும் நம்ம சபைக்கு வந்துகிட்டு இருக்காங்க விசுவாசி பட் பையன் வந்து நம்ம சபை அவன் ஏதோ ஒரு ஊழியக்காரர் சட்ட மாட்டாரும் ஓடிப்பிட்டான் ஏதோ திருட்டு தர மாட்டான் அதனால அவர் ஏஜி சபையில் ஆனா அவங்களுக்கு நீங்க சிபிஎம் பாஸ்ட் ஜபிக்கணும் சரி பையனை வர சொல்லு பையன் வரல இந்த அம்மாவை பார்த்தா ஏதோ வந்துருச்சு மொத்த நெக்லஸ் பட்டு புடவை எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து ஏண்டா என்ன ஜெபிக்கிறது இதை இந்த சேலைக்கு நான் எப்படி ஜபிக்கிறது இந்த நகைக்கு என்ன ஜபிக்கிறது ஒண்ணுமே புரியல சரி கல்யாணத்தை ஆசிர்வாதமாய் நடத்தும் அந்த ஆசிர்வாதமாகவும் இல்லை இப்ப ரெண்டு பேரும் ஆளவும் இல்லை என்ன பண்றது அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் ஏழு ஜட திராட்சரசம் பண்ணினால் ஒரு ஜட போயிடும் ஒரு பிரதிஷ்ட நஷ்டம் மதுவானம் பண்ணிட்டேன்னா ரெண்டாவது பிரதிஷ்ட அவுட்டு சவரகன் பத்தி கத்தி பட்டுருச்சுன்னா மூணாவது க பிரதிஷ்ட அவுட்டு பரிசுத்த நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நாலாவது ஜடையை அவுட்டு முடிய வளர விடாம நிப்பாட்டிட்டீன்னா அடுத்த என்னது ஆவிக்கிர ஜீவத்தில் வளரலன்னா அஞ்சாவது ஜட அவுட்டு ஏதாவது ஒரு பிரேதத்தில் போய் மாட்டிக்கிட்டீன்னா ஆறாவது ஜடை போயிடும் உன் சொந்தத்துக்குன்னு கூட நீ இறங்கி போயிட்டீன்னா உன்னுடைய ஏழாவது ஜடையும் அவுட்டு இது பிரதிஷ்டையின் மார்க்காம் எல்லாரும் கண்களை மூடுவோம் இது ஒன்பதாவது கூட்டம் ஒரு பத்து நிமிடம் இல்லை ஒரு அஞ்சு நிமிடம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நான் ஒரு நசரேயன் கொஞ்ச நாட்களுக்கு அல்ல ஜீவிய நாள் எல்லாம் பிரதிஷ்டைக்கு உட்படுத்தப்பட்டவன் ஜீவிய நாள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும் முடிய அழைக்கப்பட்டவன் கடந்த நாட்களில் ஏற்பட்ட போராட்டங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மத்தியில் என்னுடைய இப்படிப்பட்ட பிரதிஷ்டைகள் அநேகம் நஷ்டப்பட்டதை ஓ நான் உணர்கிறேன் தெவம் எனக்கு மன்னிக்க வேண்டும் ஆமன் எல்லாரும் கொஞ்ச நேரம் தாழ்த்துவான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒழுங்கால் போடலாமா நீங்க வேற ஃபாஸ்டிங்கு கால் மடக்கணும் இப்படி இழுத்துக்கும் அப்படி மடக்கணும் அப்படி இழுத்துக்கும் அதுக்கு தான் கொஞ்ச நேரம் ஒழுங்கால் நின்னீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடியா நிற்கும் ஆமேன் ஃபை சலாத் பைபிள் மூடி வச்சிருங்க மண்டையில் ஏறி இருக்கு இப்போ தலையில ஏத்தியாச்சு நசரைய பிரதிஷ்டைய இதுல எதெல்லாம் நஷ்டமாயிருச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஆவியானவர் பேசும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க அதை கிளியர் பண்ணுங்க அண்டவரே என்னுடைய பிரதிஷ்டைகளை எவ்வளவோ நஷ்டமானதை நான் உணர்கிறேன் கத்தாவே பொதுவான பிரதிஷ்டை அப்பாசல பிரதிஷ்டை மெல்கி சிதைக்கின் பிரதிஷ்டை இன்னும் தனிப்பட்ட பிரதிஷ்டைகள் என்னுடைய வேலை சலங்கள்ல என்னுடைய ஆவியில ஆத்மாவில சரீரத்துல என்னுடைய பழக்க வழக்கங்கள்ல ஜபங்கள்ல எத்தனையோ தீர்மானங்கள் பிரதிஷ்டைகள் பண்ண சுவாமி அதுல என்னென்ன காரியங்கள் தீட்டுப்பட்டு விட்டது தெய்வம் எனக்கு மன்னிக்கணும் மறுபடியும் என்னுடைய பிரதிஷ்டைகள் முளைக்கத்தக்கதாக எனக்கு இந்த கூட்டத்தில் ஒரு கிருபை தாறும் எல்லாரும் போராடுவோமா வாய தரங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் Nirevindhe vude urigala gachavi nirendu nadiyay thaagam theerpee varanda karnagamindu puviye irunda paadaye na kadangidave varanda karnagamindu puviye irunda paadaye na kadangidave nirevindhe vude lagatuvin narayana nadiyaa thagam <muchas> theerpee iruvin devane urigalagatuvin narayana nadiyaa thagam theerpee marte <muchas> kon nagama mindapuvie irunda paadaye naam kalandidave marte kon nagama mindapuvie irunda paadaye naam kalandidave narayana devane urigalag Nirendu nandhi aay thanganthir peer Nirevi devani urega laga truvi Nirendu nandhi aay thanganthir peer Nari Vindavani Kurigalagatuvi <laughs> Nirinda Nadiyai Thangathirpi Nari Vindavani Kurigalagatuvi <laughs> Nirinda Nadiyai Thangathirpi Nari Vindavani Kurigalagatuvi Nirinda Nadiyai Thangathirpi Nari Vindavani Kurigalagatuvi Nirinda Nadiyai Thangathirpi Nari Vindavani Kurigalagatuvi Nirinda Nadiyai Thangathirpi വീണിരിതനെ ദിയാ ഈ തങ്കന്തി വീ ഹല്ലേലൂയ ആമേ നാംമേ നാംമേ നാംമേ നാംമേ നാംമേ നാംമേ ഹല്ലേലൂയ ഓർ അഭിഷേകത്തി നേരുകൈ കാത്തിറുപാ ആമേ ഓർ അഞ്ച് നിമിഷം ദേവവല്ലമേ നമ്മെന്ന മുടി സൂട്ട് ടോപ്പ് ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഓ രമക തിനോ തിനോ ചിരാണിയാ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 சொந்தீவனையே உனக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்காக அருளாதிப்பது எப்படி தன் சொந்த ஜீவனை கொடுத்தவர் உனக்கு விசுவாசத்தை உனக்கு கொடுக்க மாட்டாரா விசுவாசிக்கிறீர்கள் நிச்சயமாய் தன்னுடைய பரிசுத்தத்தை உனக்கு தருவார் தன்னுடைய ஜெயத்தை உனக்கு தருவார் உனக்கு தருவார் சினா பாக்கா சினா ராபா அமே